நச்சினையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜய ஆனந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான ஒரு ஆப்பிரிக்க நாட்டுப்புற கதைய சொல்லலாம்னு இருக்கேன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்க நாட்டுல நிறைய பணக்கார எஜமானர்கள் இருந்தாங்க அவங்களை எல்லாம் நிறைய அடிமைகளை வேலைக்கு வச்சிருந்தாங்க அடிமைகள் அப்படின்னா அதாவது எப்படி ஆடு மாடுகளை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு வளர்க்கிறோமோ அது மாதிரி அந்த காலத்துல வசதி இல்லாத ரொம்ப ஏழைகளை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து தங்க வீட்டில் வேலைக்கு வச்சுக்கிடுவாங்க பணக்கார எஜமானர்கள் கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா ஆனால் இது வந்து கடந்த காலத்தில் நடந்த சில சம்பவங்கள் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை ஆனால் எந்த ஒரு மனிதனையும் நாம் அடிமையாக கருதுறதோ அடிமையாக நடத்துகிறதோ தவறு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சரியா இப்போ கதைக்குள்ள போவோம் அந்த மாதிரி ஒரு எஜமானர்கிட்ட நிறைய அடிமைகள் இருந்தாங்க அதில் வந்து அகுச்சி அப்படிங்கிற ஒரு சிறுவனும் இருந்தான் இந்த அதிர்ச்சி அப்படிங்கிற சிறுவனோட வேலை என்ன அப்படின்னா தினந்தோறும் காட்டுக்கு போய் ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு வரணும் அதுதான் அவனுடைய வேலை இங்கே எஜமானர்கள்ட்ட அடிமையாக இருக்கக்கூடிய இந்த வேலையாட்கள்ல யாராவது தவறு செஞ்சுட்டா அந்த எஜமானர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கொடுமையான தண்டனை கொடுப்பாங்க அதாவது ஒரு கூண்டுக்குள்ள சிங்கம் இருக்கும் அந்த சிங்கம் இருக்கக்கூடிய கூண்டுக்குள்ள அந்த தவறு செஞ்சவங்களை உள்ள தூக்கி போட்டுருவாங்க சிங்கம் அடிச்சு சாப்பிட்டுரும் இதுதான் அந்த நாட்டுல எஜமானர்கள் கடைபிடிச்சு வந்த ஒரு கெட்ட பழக்கம் இதனால அந்த வேலையாட்கள் எல்லாமே ரொம்ப பயந்து எஜமானர்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்க அப்படியே தப்பித்தவறி ஏதாவது தப்பு பண்ணிட்டா அவங்க ரொம்ப பயந்து நடுகுவாங்க அதனால அந்த வேலையாட்களில் யாராவது ஒருத்தர் தெரியாமல் ஏதாவது தவறு பண்ணிட்டா தப்பிச்சு ஓடிடுவாங்க அந்த மாதிரி சம்பவம் ஒரு நாள் அகுச்சிக்கும் நடந்தது என்ன நடந்ததுன்னா அகுச்சி ஒரு நாள் ஆடு மாடுகளை காட்டுக்கு அழைச்சிட்டு போய் மேய்ச்சிருக்கும் போது ரொம்ப சோர்வு காரணமா ஒரு மரத்தடியில படுத்து தூங்கிட்டான் அவன் முளிச்சு பார்க்கும்போது ரெண்டு ஆடுகளையும் மூணு மாடுகளையும் காணும் எங்கே தேடி பார்த்தான் ஆனா ஆடு மாடுகளை காணும் ஏதோ சிங்கம் வந்து அடிச்சு சாப்பிட்டு போயிருக்கணுமா இருக்கும் ஆனா அது தெரியாத அகுச்சி என்ன பண்ணா ரொம்ப மெனக்கெட்டு அங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு தேடி பார்த்தான் அவனுக்கு கிடைக்கவே இல்லை கடைசியில் எஜமானனுக்கு பயந்துகிட்டு அவன் காட்டுக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான் அகுச்சிய காவலர்கள் ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டு இருந்தாங்க ஆனா வந்து அகுச்சி காட்டுக்குள்ள போய் ஒரு குகைக்குள்ள போய் பதங்கிட்டான் அன்னைக்கு மழை வேற பெஞ்சிருந்ததுனால ரொம்ப குளிரா இருந்தது அதனால அகச்சி வந்து குகைக்கிள்ள ரொம்ப இருட்டுல போய் உட்காந்துக்கிட்டான் அப்போ அவன் நடுங்கி போற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா ஒரு சிங்கம் வந்து அந்த குகைக்குள்ள வந்தது அந்த சிங்கத்தை பார்த்ததும் அகுச்சி கால் கையெல்லாம் போயிருச்சு இன்னைக்கு நம்ம செத்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் ஆனால் என்ன நடந்தது தெரியுமா அந்த சிங்கம் பரிதாபமாக வந்து அகுச்சிக்கிட்ட நின்னுக்கிட்டு தலைய தொங்க போட்டுக்கிட்டு நின்றுச்சு அதுக்கப்புறம் தன்னுடைய கால் ஒன்றை கஷ்டப்பட்டு தூக்கி அவங்கிட்ட காட்டுச்சு அப்போ தான் அக்கட்சி கவனித்தான் அந்த சிங்கத்தோட காலில் ஒரு முள் குத்தி இருந்தது அதல இருந்து ரத்தம் வடிஞ்சிட்டு இருந்தது இதை பார்த்ததும் அவனுக்கு புரிஞ்சிருச்சு சிங்கத்தோட காலில் முள் குத்தி இருக்குது அதனால சிங்கம் வந்து வைத்தியம் பார்க்க சொல்லி தாங்கிட்ட கேட்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த சிங்கத்தோட கால் எடுத்து தன்னோட மடியில் வச்சுக்கிட்டு அந்த முள்ள மெல்ல அகற்றி விட்டான் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சட்டையிலிருந்து ஒரு பகுதியை கிழிச்சு அந்த சிங்கத்தோட காலில் கட்டுப்போட்டு சிங்கத்தோட வலியை கொஞ்சம் குறைச்சி விட்டான் சிங்கத்தோட கால இருந்த முள்ள அகற்றி விட்டு அதுல வடிஞ்சிட்டு ரத்தத்தையும் சீலையும் தன்னுடைய சட்டைய வச்சு தொடச்சி அதுல கட்டு போட்டு விட்டதும் சிங்கத்துக்கு ரொம்பவே நிம்மதியா போச்சு அதுக்கு வலி சுத்தமா குறைஞ்சிருச்சு அதனால சிங்கம் வந்து அகுச்சி பக்கத்துல வந்து படுத்துக்குச்சு அகுச்சிக்கு ரொம்ப இதமா இருந்தது குளிர்க்கு இதமா அவனும் சிங்கத்தை கட்டிப்பிடிச்சு படுத்துக்கிட்டான் ரெண்டு பேரும் ரொம்ப நண்பர்களா அந்த குகையிலே சில நாட்கள் வாழ்ந்து வந்தாங்க காலையில எழுந்ததும் சிங்கம் வேட்டையாட வெளியில கிளம்புனா அகுச்சி என்ன பண்ணுவானா காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மரங்கள்ல இருந்து பழங்களை பறிச்சு சாப்பிடுவான் பக்கத்தில் இருக்க நீரோடையில போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து அவனும் வந்து அந்த குகையில ஓய்வு எடுப்பான் அதுக்கப்புறம் சிங்கமும் அவனும் சேர்ந்து தூங்குவாங்க இதுதான் வழக்கமா நடந்துட்டு இருந்தது ஒரு நாள் வெளியில போன சிங்கம் திரும்பவே இல்லை அகுச்சி காத்துக்கிட்டே இருந்தான் சிங்கம் வரல ராத்திரியாச்சு அப்பயும் சிங்கம் வரல தன்னுடைய நண்பனான சிங்கத்துக்கு காத்துக்கிட்டு இருந்த அகுச்சி எப்ப தூங்குனா அவனுக்கே தெரியல காலையில் முழிச்சு பார்த்தா அப்பையும் சிங்கம் வரல தன்னுடைய நண்பன் இல்லாம அக்குச்சி அங்கேயுமே வெளியில போகாம ஒரு நாள் அங்கேயே இருந்தான் அதுக்கு பிறகு பசி எடுத்ததுனால மறுபடி காட்டுக்குள்ள போய் மரங்கள்ல இருந்து பழங்களை பறித்து சாப்பிட்டு நீரோடையில தண்ணியை குடிச்சிட்டு வந்து ஒன்று ரெண்டு நாள் அந்த கொகையில் காலம் தள்ளனான் அதுக்கு மேலே அவனால் இருக்க முடியலை தன்னுடைய நண்பன் இல்லாமல் தனியாக வாழ்றத ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு காட்டுக்குள்ளே போய் தேட ஆரம்பித்தான் காவலர்கள் நம்மளை கண்டுபிடிச்சி மறுபடியும் எஜமானர்கள்ட்ட கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்களோ அப்படின்னு பயம் இருந்தாலும் வேற வழி இல்லாமல் தன்னுடைய நண்பனான சிங்கத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தான் அப்படி வரும்போது சில காவலர்கள் அவனை பார்த்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போய் அந்த எஜமானன்கிட்ட விட்டுட்டாங்க அகுச்சியோட எஜமானன் வந்து அவனுக்கு தண்டனை வழங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு என்ன தண்டனை உங்களுக்குதான் தெரியும் இல்லையா ஒரு கூண்டு இருக்கும் அந்த கூண்டுக்குள்ள பசியோட இருக்கக்கூடிய ஒரு சிங்கத்துக்கிட்ட தூக்கி போட்டுருவாங்க அந்த சிங்கம் வந்து கடிச்சு சாப்பிட்டுரும் இதுதான் தண்டனை ஆமா பசியோட இருக்கக்கூடிய ஒரு சிங்கம் இருக்க கூண்டுக்குள்ள அக்குச்சிய உள்ள பிடிச்சி தள்ளிட்டாங்க சிங்கம் தன்னை சாப்பிட போகுதுன்னு அகுச்சி கண்ணை மூடிக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்து இருந்தான் என்ன ஆச்சரியம் அந்த சிங்கம் வந்து அகச்சிய பார்த்ததும் நாய்க்குட்டி போல பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டு அவனை வந்து கொஞ்ச ஆரம்பிச்சது இதை பார்த்த மக்கள் எல்லாருக்கும் ஒரே வியப்பாயிடுச்சு என்னடா சிங்கம் வந்து அவனை கடிச்சு குதரும்னு பார்த்தா சிங்கம் அவன்கிட்ட போய் நாய்க்குட்டி மாதிரி படுத்து கொஞ்சது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அகுச்சி அப்பதான் கண்ணை திறந்து பார்த்தான் பார்த்தா காட்டுல காணாம போன தன்னுடைய நண்பன் சிங்கம் தான் இந்த சிங்கம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிங்கத்தை கட்டி பிடிச்சு அதுக்கு முத்த மாதிரி பொழிஞ்சான் அப்பதான் அங்க கூடியிருந்த மக்களுக்கும் புரிஞ்சது இந்த சிங்கத்துக்கும் அகுச்சிக்கும் ஏற்கனவே பழக்கம் ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள ஒன்னா இருந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சது எஜமானன் என்ன நினைச்சாருன்னா அந்த சிங்கம் ஒரு மிருகமா இருந்தாலும் அதுக்கு இவ்வளவு நன்றியுணர்ச்சி இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வியப்பாயிட்டாரு அதுக்கு பிறகு அந்த சிங்கத்தை அகுச்சிக்கே பரிசா கொடுத்துட்டாரு அகுச்சியையும் விடுதலை பண்ணி விட்டுட்டாரு அகுச்சி அதுக்கு பிறகு என்ன பண்ணிருப்பான் அந்த சிங்கத்தோட